தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் விடுதலைக்கி வித்திட்ட வீரர்கள் அனுபவித்த இன்னல்களையும் தியாகத்தையும் என்ற இளைஞர்கள் மற்ற அனைவரும் அறிய வேண்டும் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் தானாக கணிந்து விடவில்லை இதனை அடைய தன் குடும்பத்தையும் மனைவி மக்களையும் துறந்து ஆங்கிலரை எதிர்த்து போராடி இன்னரையும் மீத்த இந்திய தியாகசியலன் வாழ்த்தி வணங்குவோம் இவர்கள் வரலாற்றை எதிர்கால சந்தித்திற்கு எடுத்துக்கூறிய சுதந்திரத்தின் அருமை பிரிவுகளை உணர்த்துவோம் இப்படி சுதந்திர சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டு உயிர்நீத்த சுபாஷ் சந்திரபோசை பற்றி இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கத்தியின்றி இரத்தமின்றி போராடியது காந்திய வழி கத்தி ஏந்தி இரத்தம் சிந்தி போராடியது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழி வெள்ளையருக்கு எதிராக அதே பாணியில் துப்பாக்கி ஏந்தி துப்பாக்கி முனையில் தான் சுதந்திரம் பெற வேண்டும் என்பது நேதாஜியின் கொள்கை வங்கத்தின் சிங்கம் சுபாஷ் சந்திரபோஸ் வங்காளத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் ஜானகிநாதன் பிரபாவதி என்போர் இவருடைய தந்தை அரசு வழக்கறிஞர் சுபாஷ் இளம் வயதிலே துன்புறுவோர் கண்டு துயரப்படும் பண்பு இவருக்கு இருந்தன இவர் விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் அவர்களின் அறிவுரையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் கல்லூரி வாழ்க்கையில் மாணவர் தலைவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் வகுப்பில் தேர்ச்சியுற்று பிஏ பட்டம் பெற்றார் ஜாலியன் படுகொலையால் இந்தியாவின் காந்தியடிகளுடன் எழுந்த முழக்கம் இங்கிலாந்தில் இருந்த போசை மிகவும் பாதித்தது ICS வேலைய உதறி மனம் செய்திட மறுத்து சுதந்திர போராட்டத்தில் சேர முடிவு செய்து மும்பை வந்து சேர்ந்தார் நேதாஜி அரசியலுக்கு வந்தாலும் காந்தியின் மித மிதவாதத்தை நம்பாது திலகரின் தீவிரவாதத்தை ஆதரித்தார் இவரின் அரசியல் குருவாக தேசப்பந்து சித்திரஞ்சன் தாசை ஏற்றுக்கொண்டார் காங்கிரஸ் கொள்கையில் மாறுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுய ராஜ்ய கட்சி ஒன்றை தொடங்கினார் மறு வருடம் இக்கட்சியின் கொள்கையை காங்கிரஸ் ஏற்றது கல்கத்தாவில் காங்கிரஸ் தொண்டர்களின் தலைவரானார் இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவின் மேயராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக வெள்ளையாரால் ரங்குன் மாண்டோலோ சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த ஆண் சிங்கத்தை வெளியில் வைத்து சமாளிக்க இயலாத வெள்ளையர்கள் இவரை அடிக்கடி சிறையில் அடைத்தார்கள் எனவே இவர் காண்பூருக்கு தப்பிச் சென்றார் பின்பு அங்கிருந்து இத்தாலிக்கும் பின்பு ஜெர்மனிக்கும் சென்றார் அங்கிருந்து வானொலி மூலம் இந்திய மக்களுக்கு செய்தி விடுத்தார் இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் காந்தியடிகள் சுபாஷை மனம் உவந்து பாராட்டினார் நாம் இருவரும் இருவேறு திசைகளை ஓரிடத்தை நோக்கி பயணமாகிறோம் என குறிப்பிட்டார் சுபாஷ் சந்திரபோஸுக்கு காங்கிரஸின் தலைமை பதவி அளித்தார் சுபாஷோ காந்தியடிகளுக்கு தேச பிதா என்ற பட்டத்தை அளித்தார் சுபாஷை ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஜூன் இருபத்தாறில் பிறரை தூண்டும் தன்மைக்காக சிறைப்படுத்த அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார் எப்படியாவது வளர்ந்த நாடுகளின் ஆதரவுடன் ஆங்கிலேயரை தாக்கி விடுதலை பெற வேண்டும் என எண்ணினார் சுபாஷ் ஜெர்மனியில் இருந்தபடியே ஆயிரத்தி ஒரு படையை தொடங்கினார் அப்படைக்கு இந்திய தேசிய படை என்று பெயர் அந்த படையுடன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஆங்கிலேயரோடு போரிட்டார் ஒரு சில காரணங்களால் போரை கைவிட்டு டோக்கியோவுக்கு சென்றார் சுபாஷின் வழிகாட்டுதலின் இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு ஜெர்மனிய போர்க்கப்பலை கப்பலான எம்டெனை சென்னை கடற்கரைக்கை கொண்டு வந்து தற்போது நீதிமன்றமாக உள்ள இடத்தில் வெடிகுண்டை போட்டார் ஆங்கிலர் பதறையினர் நாட்டு மக்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பர்மாவை தாக்கிவிட்டு டோக்கியோ செல்லும் வழியில் அக்டோபர் பதினெட்டில் பார்மோசாவில் இறங்கி புறப்பட்ட விமானம் யுவத்துக்குள்ளானது சுபாஷின் தலையில் மிகுந்த காயம் நான் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டேன் அது நமக்கு விரைவில் கிடைக்கும் சுதந்திர இந்தியா வாழ்க சுதந்திர இந்தியா வாழ்க என கூறி உயர் நீத்தார் போஸின் அஸ்தி டோக்கியாவில் ரெங் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது இந்திய வரலாற்றில் அவருக்கு தனியிடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு கவிரப்படி அதனால் நாம் நேதாஜி சுபாஷ் போஸை வணங்குவோம் அப்படி அரும்பாடுபட்டு வாங்கிக் கொடுந்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பாதுகாப்போம் இந்திய வல்லரசு நாடாக உருவாக அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்